வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்துல யாருகிட்ட போய் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம்னாலும் சிரிச்சு மோதடா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க மிக சிலரை ஏன் தெரியுங்களா எல்லாருக்கும் அப்போ உடம்பு செல்லாமல் போகுதா இல்லைங்க எல்லாரும் உடம்பளவுல நல்லா இருக்காங்க ஆனா இருக்கிறதுல பெரும்பாலானோர் மனதளவில் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா யாரை கேட்டீங்கன்னாலும் அவன் நல்லா இருக்குங்க ஆனால் அப்படின்னு ஒரு இழு இழுப்பாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா தங்கள் மனசுக்குள்ள கவலை கவலை கவலைம்பாங்க இன்னைக்கு உலகம் மிக வேகமாக மாறிட்டே வருது நிறைய தொழில்நுட்பங்கள் நிறைய வசதி வாய்ப்புகள் நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே நம்மளுடைய நலவாழ்வுக்காகத்தான் ஆனால் அத்தனை கண்டுபிடிப்புகளுக்கும் பிறகும் நாம் நலமா இருக்கிறோமா அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நலமாக இல்லை ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போங்களேன் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆறுகள் எழுப்பித்துக்குவாங்க எல்லா குழந்தைங்களையும் நல்லா வளர்த்துவாங்க எல்லா குழந்தைகளும் நல்லா யோசிக்கக்கூடிய உடல் அளவில் பலம் பொருந்திய நல்ல குழந்தைகளாக இருந்தாங்க என்ன காரணம் அப்போ இருந்ததை விட இப்போ வசதி வாய்ப்புகள் இருக்குல்ல முன்னேறி இருக்கணும் இல்லை அப்படின்னு கேட்டோம்னா இல்லை ஏன் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நகர்ப்பகுதிகளில் போய் பாருங்களேன் தெருவிற்கு தெருவு நாலு நாலு மருத்துவமனைகள் குறிப்பா, மனநல மருத்துவமனைகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு யாரை கேட்டாலும் எனக்கு மனக்கவலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிம்மதியே இல்லை இதுதான் பதிலாக வரும் ஏன் நிம்மதி இல்லை இப்போ வசதி வாய்ப்புகளே இல்லாத ஒரு காலகட்டத்தில் நிம்மதியாக வாழ்ந்தாங்களே இப்போ எல்லா வசதிகளும் இருக்குது நம்மளுடைய கையிலேயே உலகத்தை வச்சுருக்கோம் ஏன் நிம்மதி இல்லை இங்கே இருந்து இந்த வருது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மகிட்ட குறைஞ்சி போன ஒரு விஷயம் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு இல்லாமல் போன ஒரே ஒரு விஷயம் இறை நம்பிக்கை அந்த இறை நம்பிக்கை குறைய குறைய குறைய மனித குலத்திற்கு கவலை அதிகரிச்சுட்டே போகுது இதை வந்து இன்னைக்கு நாம் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே உள்ளவர் சொல்லிட்டு போயிட்டார் தனக்கு நிகரற்ற உண்மையான இறைவனுடைய அடிகளை போற்றி வணங்குவவரை தவிர மற்றவருக்கெல்லாம் மனக்கவலையை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால் நம் என்னைக்குமே எல்லா பணிகளையும் எவ்வளவு கவலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்கு நிகரற்றவர் இறைவர் அவருடைய அடிகளை நினைத்து வணங்கி இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் நிறுத்திக்கணும் அவ்வாறு வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய மனக்கவலை மறக்கடிக்கப்படும் அல்லது மாற்றப்படும் என்பதுதான் உண்மை திருக்குறள் அறத்துப்பால் கடவுள் வாழ்த்து குரல் எண் ஏழு தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு இன்றைய நாள் இணைய நாளாக ஆகட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி